ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம சாஸ்திரம் என்றால் என்ன என்று பார்த்தோம் நமக்கு நன்மையை சொல்லி கொடுத்து நம்மை சரியான வழியிலே செலுத்தி நம்மை பாதுகாப்பதற்கு பெயர் சாஸ்திரம் வள்ளுவரும் அழகாக இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் அது சுய அறிவோடும் இணைத்து சொல்லியிருக்கிறார் சென்றவிடத்து செலவிடா தீ தொரிய ஈ நன்றின் பால் அறிவு மனம் போன போக்கில எல்லாம் நல்ல விஷயத்திலேயே செலுத்துறது அறிவினுடைய பயன் அப்போது நமக்கு அறிவு நல்லபடியாக இருக்குதுன்னு சொன்னால் தப்பான வழியில் போகாமல் சரியான வழியில் போகிறது அறிவு என்று திருவள்ளுவர் விளக்கம் கொடுத்துருக்கிறார் அறிவுக்கு ஒரு இலக்கணமாகவே அதை சொல்லியிருக்கிறார் ஆகவே சாஸ்திரங்கள் நாம் எதை செய்யக்கூடாது எதை செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது ஆங்கிலத்திலே டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்று சொல்லுகிறோம் அல்லவா அதை போன்றது இது விதி இது நிஷேதம் இது செய்யத்தக்கது இது செய்யத்தகாதது என்பதை பற்றி எல்லாம் பேசுகிறது ஆனால் அதற்கு முன்பு நமக்கு சில முக்கியமான விஷயங்கள் தெரிய வேண்டும் சாஸ்திரங்கள் ஒரு ஆழமான ஒரு கருத்தை சொல்லுகிறது நம்மால் அதை புரிந்து கொள்வது முதலில் கடினமாக இருக்கும் இருந்தாலும் எளிமையாக சற்று ஆழ்ந்து சிந்தித்தால் அதை எளிமையாக நாம் புரிந்து கொண்டு விடலாம் அதாவது இந்த மனித உடல் என்பது உயிராகிய நமக்கு வேறானது என்பதுதான் அதனுடைய முக்கியமான கருத்து நாம் அடிக்கடி பெரியவர்கள் சொல்லி கேள்விப்படுகிறோம் அரிது அரிது மானிடராய்ப் பிறத்தல் அரிது எண்ணறிய பிறவிதனில் மானிட பிறவிதான் யாதினும் அரிது அரிது கான் ஜந்து நாம் நரஜன்ம இந்த கருத்தை அடிக்கடி நாம் கேள்விப்படுகிறோம் மனித பிறவி கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு என்று கேள்விப்படுகிறோம் ஆகவே ஒன்று கிடைக்க வேண்டுமென்றால் அதை அடைபவன் அதற்கு வேறாக இருக்க வேண்டும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு நிறைய பணம் வேண்டுமென்றால் அந்த பணம் கிடைப்பது எனக்கு அரிது என்பதை அறிந்து கொள்ளுகிற நான் ஒருவன் தனியாக இருக்கிறேன் பணம் வேறு நான் வேறு ஆக மனிதனாகிய எனக்கு பணம் நிறைய தேவைப்படுகிறது அவ்வளவு சுலபமாக நான் பணத்தை சம்பாதித்து விட முடியாது என்று நாம் தெரிந்து கொள்கிறோம் அதைப்போல இந்த மனித உடலை சுலபமாக அடைய முடியாது என்றால் இந்த மனித உடலை அடைபவன் யார் என்கின்ற ஒரு கேள்வி நமக்கு வந்தே ஆக வேண்டும் பணத்தை அடைகின்றவன் மனிதன் என்பது போல மனித உடலை அடைகின்றவன் யார் என்கிற ஒரு கேள்வி நமக்கு கண்டிப்பாக வர வேண்டும் அந்த கேள்விக்கு பதில் மனித உடலுக்கு வேறாக இருக்கின்ற நான் ஒரு உயிராக இருக்கிறேன் உயிர் என்பதை சம்ஸ்கிருதத்திலே ஆத்மா ஜீவாத்மா என்று குறிப்பிடுகிறார்கள் சாஸ்திரங்களிலே சா சம்ஸ்கிருத பாஷையில் இருக்கக்கூடிய சாஸ்திரங்களிலே திருவள்ளுவரும் பல இடங்களிலே ஆழ்ந்து அதை சொல்லி இருக்கிறார் புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு என்று கூறியிருக்கிறார் அதாவது இந்த உடம்பில் ஒரு பக்கத்தில் ஒட்டி கொண்டிருக்கிற உயிரானது இன்னும் நிலையான வீட்டை பெறவில்லை புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு என்று குறிப்பிடுகிறார் எனவே உயிர் வேறு உடல் வேறு என்ற கருத்தை நாம் நன்கு உணர கடமைப்பட்டிருக்கிறோம் இதை பற்றி மேலும் ஆழ்ந்து சிந்திப்போம் ஹறிவோம்